நாட்டணையின் நேயர்களுக்கு வணக்கம் சமையல் சமல் பகுதிக்காக உங்களால் மேலும் நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது பைத்தம்பருப்பு ஃபிங்கர்ஸ் செய்ய தேவையான பொருட்கள் பைத்தம்பருப்பு கால் கப் பிரெட் ஸ்லைசஸ் நாலு இஞ்சி ஒரு தொண்டு பச்சை மிளகாய் ரெண்டு தழை, சிறிதளவு புதினா சிறிதளவு உப்பு ருசிக்கேற்ப எண்ணெய் தேவையான அளவு வெங்காயம் ஒன்று பூண்டு பற்கள் மூணு செய்முறை நம்ம வந்து முதல்ல பைத்தம் பருப்பை வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு அதை வேக வச்சு எடுத்துவோம் தண்ணி இருத்து வெறும் பருப்பை மட்டும் தண்ணியை எடுத்து வச்சுக்கலாம் ஒரு பவுலில் தண்ணி ஊற்றி ப்ரௌன் ப்ரெட் நம்மக்கிட்ட என்ன ப்ரெட் இருக்கோ அதை வந்து அந்த தண்ணியில் நினச்சிட்டு நல்லா பழிஞ்சு அந்த பழிஞ்ச ப்ரெட்டை ஒரு பவுலில் எடுத்துக்கலாம் ப்ரெட்டை போட்டுட்டு அந்த அதில் பைத்தம்பருப்பு வேக வச்சிருக்குள்ளே அதை எடுத்து அதில் கலந்துருவோம் கலந்துட்டு இஞ்சி நல்லா ப இஞ்சி பச்சை மிளகாய் அரைச்சிட்டு அதையும் இதோட கலந்துக்கலாம் இல்லைன்னா ஃபைனாக சாப் பண்ணி அதில் போட்டுக்கலாம் பச்சை மிளகாய் வேணான்றவங்க மிளகாத்தூளோ இல்லை மிளகுத்தூளும் அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை போட்டுக்கலாம் அது கலந்துட்டு புதினா ஃபைனை சப் பண்ணி போட்டுக்கலாம் கொத்தமல்லி தழை ஃபைனாக சப் பண்ணி போட்டுருவோம் வெங்காயம் பூண்டு அதையும் ஃபைனாக சப் பண்ணி போட்டுருவோம் வெங்காயம் பூண்டு வேணான்றவங்க அதை விட்டுடலாம் நல்லா இதை நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம் உப்பு ருசிக்கு ஏற்ற மாதிரி கலந்துருவோம் கலந்துட்டு நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம் நல்லா பேஞ்சி விடுவோம் உருட்டிட்டு அதை வந்து இந்த ஃபிங்கர் ஷேப்க்கு நீ நீட்டாக உருட்டி வச்சுருவோம் நீட் நீட்டாக உருட்டி வச்சுட்டு ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம் வாழ் வச்சுருவோம் வாழ்ல் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காய்ஞ்சதும் இந்த ஃபிங்கர்ஸ் ஷேப்பில் ரெடி பண்ணியிருக்குள்ளே அதை வந்து இந்த எண்ணெயில் போட்டு ஒரு சைடு ப்ரௌன் ஆனால் ஒரு சைடு திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்தோம்னா சூப்பாபாக டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி பைத்த மாரி ஃபை ஃபிங்கர்ஸ் இது வந்து சாஃப்ட்டாகவும் இருக்கும் டேஸ்டியாகவும் இருக்கும் ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்க ஒருவர்களை வேண்டும் சந்திப்போம்